ஏழு சுலை நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் தனியாக இருந்த ஒரு கபருக்கு அருகே சென்று ஜனாசாவுக்காக தொழுகை நடத்தினார்கள் மக்களும் அணிவகுத்து நின்றனர் என்று நபி சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடன் அப்போது சென்றிருந்த ஒருவர் எனக்கு கூறினார் என்று ஷஃபி சொன்னார் அவரிடம் நான் அபு அம்ரே உமக்கு இதை கூறியவர் யார் என்று கேட்டேன் இப்னு அப்பாஸ் அதி அல்லாஹின் அவர்கள் என்று அவர் பதில் கூறினார்